மணி முக்கால் கப் பச்சை மிளகாய் அஞ்சு நம்பர் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு சீக்கேற்ப தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் அருவேப்பிலை ரெண்டு கொத்து கொத்தமல்லி சிறிதளவு ரெண்டாம் தேங்காய்ப்பால் ஒரு கப் முதல் தேங்காய்பால் ஒரு கப் செய்முறை முதல்ல காராமணியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுடலாம் கட் பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ் பற்றி ஒரு பாத்திரம் வச்சுருவோம் பாத்திரம் காய்ஞ்சதும் தேங்கெண்ணெய் வெட்டுடுவோம் தேங்கண்ணெய் காய்ஞ்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடுவோம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் பூஷ்ணிக்காய் போட்டுடலாம் பூஷ்ணிக்காய் வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் தண்ணிக்காய் இல்லையா சீக்கிரம் வெந்துடும் தண்ணி விடும் அது இந்த ஊற வச்ச காராமணி வேக வச்சு வச்சிருந்தா ஓகே வேக வைக்கலனாலும் இப்படியே போட்டோம் வேக வச்சுக்கலாம் இந்த பூஷ்ணிக்காவோடு போட்டு வேக வச்சுக்கலாம் பூஷ்ணிக்காவோட இந்த காரமணி போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் என்னால் நல்லா டாஸ் பண்ணிட்டு பச்சை மிளகா வந்து உடச்சு போட்டுடலாம் நல்லா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ருசிக்கேற்ற மாதிரி உப்பு கலந்துரும் உப்பு கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோன்னா அந்த தேங்காய்பால் ஊற்றி வேக விடுவோம் அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம் காய் நல்லா வெந்ததும் முதல் தேங்காய்பால் ஊற்றி அதெல்லாம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முதல் தேங்காய்பால் எப்போ ஊற்றினாலும் திக்கா ஊற்றின உடனே கொஞ்ச கொதிக்க விடக்கூடாது கொதிக்க அது வந்து தெரிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழி தூவிடலாம் இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஓலன் தயார் பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்